रूपाय, विनाशाय, சச்சிதானய விஷோத்தியேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமிர மனோபுதி சைக்காரி பிரவிசந்திஹாரம் ஸ்வுணைரோகி ஆனவர்வீ உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கோம் கடைசியாக பார்த்தோம் காலாத்மனாக ஹிருத குணம் நப ஆத்மனி எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் பெரிய அளவில் நூறு வருஷத்துக்கு வெயில் அடிக்கும் அப்புறம் மழை பெய்யும் அப்புறம் எல்லாம் ஒடுக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார் பூமியை தண்ணீரில் ஒடுக்கும் தண்ணீர் வந்து நெருப்பில் ஒடுங்கும் நெருப்பு காற்றில் ஒடுங்கும் காற்று ஆகாஷத்தில் ஒடுங்கும் ஆகாசம் ஆத்மாவில் ஆத்மாவிலேங்கிறது அதாவது தனக்கு காரணமான அகங்காரத்தில் தாமச அகங்காரத்தில் லைகிக்கிறது அப்படின்னு சொன்னார் அது வரைக்கும் படித்தோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற ஹேன் இருப்ப ஓ அரசனே அந்தரிக்ஷர் நிமி சக்கரவர்த்தி பார்த்து சொல்கிறார் ஓ அரசனே இந்திரியாணி புத்திஹி இந்திரியங்களும் புத்தியும் இராஜச அகங்காரத்தில் அடங்குகிறதான் மனஹா வைகாரிக்கை சக அகங்காரம் பிரவிசந்தி இந்த மனசு வந்து தேவர்களோட சேர்ந்து வைக்காரிகைஹி அப்படின்னா தேவைகின்னு அர்த்தம் அந்தந்த தேவர்கள் அந்தந்த இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா தத்துவபோதத்துல எல்லாம் படிச்சிருக்கோம் மனசோ தேவதா சந்திரமாஹா புத்தேர் தேவதா அகங்காரஸ்யருத்ரஹா அப்படின்லாம் படிக்கிறோம் அந்த தேவதைகளோட தத்த தேவதைகளோட அகங்காரம் சாத்விக அகங்காரத்தில் நுழைகிறது பிரவேசிக்கின்றது அந்த அகங்கிறது அந்த அகங்காரம் ஆஹா தாமச அகங்காரம் ராஜச அகங்காரம் சாத்விக அகங்காரம் உண்மையிலேயே அகங்காரங்கிறது ஒன்று இதை பிரித்து அவர் சொல்லியிருக்கார் ஆகாஷம் வந்து தாமச அகங்காரத்தில் ஒழுங்குறது இந்திரியங்கள் சூக்ஷமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் இந்த இந்திரியங்கள் எல்லாம் இதில் அதில் ஒடுங்குகிறது அதை கொஞ்சம் விவரித்து சொல்லியிருக்கார் அவ்வளோதான் அந்த அகங்காரம் என்னாகிறதுனா ஸ்வகுணி தன்னுடைய மூன்று குணங்களோட ஆத்மனி மகத்தத்துவத்தில் லயம் பண்ணுகிறது இந்த மகத்தத்துவம் வந்து மாயையில் லயிக்கிறது அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஆத்மசப்தத்துக்கு மகத்தத்துவம் அப்படின்னு அர்த்தம் இனி அடுத்தது ஏஷ மாயா பகவத்த சர்க்கஸ்தித்ய்தாரிணி வர்ணாவர்ணிதாஸ்மபி கிம் பூயஸ்ரோத்துமிச்சி இது பதினாறாவது ஸ்லோகம் நம்ம முதல்ல பார்த்தோம் அதாவது ஆரம்பிக்கிற போது பரஸ் விஷ்ணோரீஷ் மாயினாமி மாயாம் வேதித்தம் இச்சாமாக பகவந்தோ ப்ருவந்து நபின்னு நிமிச்சக்கவர்த்தி கேட்டுண்டார் நானு திருப்தியே ஜுஷன்யுஷ்மத் வச்சோ ஹரி கதாமதாப நிஸ்தப்த மர்த்தியஸ்தத்தாபேஷம் இதை நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன் நம்ம யோகிகளையெல்லாம் பார்த்து கேட்டிருக்கார் அதாவது பகவானுடைய விஷ்ணுனுடைய மாயை எப்பேற்பட்டது எல்லாரையும் மயக்குகிறது அந்த மாயையோட ஸ்வரூபத்தை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒன்று தகட்டலை இந்த சம்சாரத்தில் நாங்கள் ரொம்ப தவிச்சுன் இருக்கிற எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உபதேசமெல்லாம் மருந்தாக இருக்கிறது என்று சொன்னார் அதுக்காக தான் அந்தரிக்ஷர் ஆரம்பித்தார் படைப்பெல்லாம் சொல்லி அப்புறம் இந்த படைப்பினுடைய ஒடுக்கத்தை சொல்ல ஆரம்பித்து இப்ப முடிச்சுவிட்டார் இந்த பதினாறாவது ஸ்லோகத்தோடு முடிக்கிறார் ஏஷா மாயா பகவத்தஹா இது தான் பகவானுடைய மாயை சர்க்கஸ்தித்யந்தகாரிணி இந்த படைப்பையும் காத்தலையும் இதுக்கு முடிவையும் இந்த மாயை செய்து கொண்டே இருக்கிறது த்ரிவர்ணா இது வந்து மூன்று குணங்களை உடையது த்ரிவர்ணான்னா இந்த இடத்துல வர்ணசப்தத்துக்கு குணங்கள்னு அர்த்தம் மூன்று குணங்களை உடையது அஸ்மாபிகி வர்ணிதா அஸ்மாபிகினா எங்களால் வர்ணிதான்னு சொன்னால் இதை நன்றாக விரிவாக எடுத்து உனக்கு உபதேசம் பண்ணினோம் அஸ்மாபிகி வர்ணித்தான்னா எங்களால் உனக்கு உபதேசிக்கப்பட்டது பூயா கிம் ஷோத்துசி மறுபடியும் வேறு என்ன கேட்கணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறார் இந்த அந்தரீக்ஷன் இனி மறுபடியும் ராஜா நிமி சக்கரவர்த்தி பேச போகிறார் அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது அதை நாம் அப்புறம் படிக்கலாம் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இந்திரணி மனோபு சக வைக்காரி நிற்ப பிரவிசந்திஹ்யாரம் சுவுணைர மாஷா மாயாபகவஸித்தந்திணி திரிவர்ணாவர்ணிதூய்ரோத்துமிசி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்